ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தற்சமயம் ஒரு வைரஸ் நோயானது ஏதோ ஒரு தேசத்திலிருந்து கிளம்பி அனைத்து தேசங்களிலும் பரவி பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தி கொண்டு வர்றதை பார்க்கிறோம் இது ஏதோ ஒரு பாபகர்மாவனாலே வரக்கூடியதான ஒரு நோய் இதற்கு நாம் மந்திரபலத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும் அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வழி நாம் நம்முடைய வாழ்க்கையையே நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கும்படியாக வாழ்வதற்கு நாம் பழக்கப்படுத்தி கொள்ளணும் அதுதான் ஆரோக்கியமான முறை தர்மசாஸ்திரம் சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு ஒன்று சொல்கிறது அப்படின்னா அது சௌக்கியத்திற்காகத்தான் நாம் மனநிம்மதியோடும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்காகத்தான் வழிகள் காண்பிக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ளணும் இருந்தும் ஏதோ ஒரு பாபத்தினாலே இதுபோல் வியாதிகள் வந்தாலும் வந்த சுவடே தெரியாமல் போயிடணும் அதற்கு வேதமானது நிறைய மந்திரங்களை அனுகிரகம் செய்யறது புராணங்களும் அதற்கான மருந்துகளை நிறைய காண்பிச்சுருக்க இதையெல்லாம் நாம் நம்முடைய நித்திய கர்மாக்களிலேயே வருது ஆரோக்கியத்தை பிரார்த்திக்கும்படியாகவும் ஆரோக்கியத்தை நாம் சுவாபாவிகமாக இயற்கையாகவே அடைவதற்கும் நிறைய காரியங்களை வச்சுருக்கா அவைகளை எல்லாம் செய்து கொண்டுதான் நம் முன்னோர்கள் சௌக்கியமாக வாழ்ந்தார் அதில் ஒரு முக்கியமான காரியம் பார்த்தால் வாசலில் சாணம் தெளிக்கிறது வாசல்ல சாணி தெளித்து கோலம் போட்டால் பெரிய கிருமி நாசினி அந்த சாணம் என்கிறது பசுமாட்டனுடைய சாணம் கிருமி நாசினி சாணம் இருந்தால் அதிலிருந்து கொசு இவைகள்லாம் உற்பத்தி ஆகும் இருந்தாலும் கூட இது போல உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வியாதிகளை தடுக்கக்கூடியது மாட்டினுடைய சாணம் அதை வாசலில் தெளிக்கிறது அப்படின்னு வச்சிருந்திருந்தாள் ஆகையினாலே அதை தாண்டி எந்தவொரு நோயும் வராது அனாவசியமாக வெளியில போகவே மாட்டான் ஒரு கட்டுப்பாடோடு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பது அப்படின்னு இருந்தது வெளியில அலைவரது அலையிறது வெளியில் அப்படியே சுற்றுறதுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் போகிறதுனாலே தான் வியாதிகள் நமக்கு சுலபமாக வந்துடுறது அதையெல்லாம் குறைச்சுக்கணும் இதுபோல் வியாதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேதம் மந்திரங்களை காண்பிப்பது போல புராணங்களும் நமக்கு நிறைய ஸ்தோத்திரங்களை காண்பிச்சுருக்கு முக்கியமாக கருட புராணத்தில் விஷ்ணு கவச்சம் என்று ஒரு ஸ்தோத்திரம் அனுகிரகம் செய்திருக்கார் வியாசன் நாம் தினமும் பூஜை பண்ணுற பொழுதே தூபம் காண்பிக்கிறதுன்னு ஒன்று உண்டு சாம்பிராணி போடுறது கட்டாயம் சாம்பிராணி போடும் வீடுகளில் சாம்பிராணி போட்டு அந்த புகை நிறைஞ்சு இருந்தாலே இதுபோல் காற்றின் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் வராது அதான் கருட புராணம் சொல்கிற பொழுது தூபம் தத்தியா ஜுவரார்த்தேபியா உன்மத்தேபியஷாந்தே அப்படின்னு கருட புராணம் காண்பிக்கிறது அவ்வப்பொழுது தூபம் போடணும் சாம்பிராணி போடணும் போட்டால் எந்த விதமான ஜுவரம் இருந்தாலும் சரியா போயிடும் உண்மத்தமே சரியா போயிடும் சித்தம் சரியில்லாமல் இருப்பது மனநிலை சரியில்லாமல் இருப்பது அதுவும் சரியாக போகும் அப்படின்னு கருட சொல்றது அப்படி சொல்லி இந்த வைரஸ் காற்றின் மூலமாகவும் தொடுவதன் மூலமாகவும் பார்ப்பதன் மூலமாகவும் பரவக்கூடியதான வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்தோத்திரமானது கருட புராணம் காண்பிக்கிறது கருட புராணம் இரண்டு பாகங்களாக இருக்குது பூர்வ பாகம் உத்தர பாகம் பூர்வ பாகங்கிறது பெயர் அந்த பூர்வ தான் ருக்வேதத்திலே சொல்லப்படுறதான ஆயுர்வேதத்தை விரிவாக காண்பிக்கிறது ரிக்வேதத்தினுடைய உபவேதம்தான் ஆயுர்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபவேதம்தான் தனுர்வேதம்னு பெயர் சாமவேதத்தினுடைய உப உபவேதமாக காந்தர்வ வேதம்னு பெயர் அப்படி ஒவ்வொரு வேதத்திற்கும் உபவேதம் சொல்லப்படுறது அதிலே இந்த முன் பாதியிலே கருட புராணத்தில் ஆயுர்வேதமானது விரிவாக காண்பிக்கப்படுறது மருந்துகள் நாம் எப்படி அந்த மருந்துகளை உபயோகப்படுத்தணும் எத்தனை நாளைக்கு உபயோகப்படுத்தணும் என்கிறதையும் விரிவாக காண்பிக்கிறது அதில் தான் ஒரு ரோகம் ஒரு வைரஸினால் ஏற்படக்கூடியதான ஒரு ரோகம் வந்தால் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு நாளைக்கு இருக்கக்கூடியது இரண்டு நாளைக்கு இருக்கக்கூடியது மூன்று நாட்களுக்கு இருக்கக்கூடியது ஐந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் ஒரு மாதம் ஒரு வருடம் அல்லது உயிர் போகும் வரை இப்படியெல்லாம் பிரித்து காண்பிக்கிறது கருட புராணம் இதை நாம் இந்திராட்சி ஸ்தோத்ரம்னு இருக்கு அது காளிகா புராணம் என்கிற புராணத்திலே சொல்லப்படக்கூடியதான ஸ்தோத்திரம் அந்த இந்திராக்ஷி ஸ்தோத்திரங்கிறது இரண்டு மூன்று புராணங்கள் காண்பிக்கிறது அதிலே சொல்கிற பொழுது கத்தியமாக வரும் கத்தியம்னா ஐகாகிக ஜுவர தியாகிக ஜுவர திரியாகிக ஜுவர சாதுர்ச்சிகஜ்வர பாஞ்சாகிக ஜுவர பக்ஷ்வர மாசஜ்வர ஷான்மாசுவர சம்வத்சரஜ்வர ஜாலாலாபஜ்வர சர்வஜ்வர சர்வஜ்வரநாசய நாசய அப்படின்னு இந்திராக்சி ஸ்தோத்திரத்திலே வருது இந்த கருடபுராணத்திலே சொல்லக்கூடிய விஷயத்தைதான் அந்த இந்திராட்சி ஸ்தோத்திரமானது காண்பிக்கிறது அப்படி இதை விரிவாக காண்பிச்சு இந்த அத்தனை விதமான ஜுவரங்களும் அத்தனை விதமான ரோகங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கு பகவானே ஒரு விஷ்ணு கவச்சத்தை இந்த விஷ்ணு கவச்சத்தை சொல்லணும் தூபம் போட்டணும் நாம் இருக்கக்கூடிய இடத்துல தூபம் போட்டு சாம்பிராணி போட்டுட்டு நாம் இந்த விஷ்ணு பாராயணம் பண்ணணும் அப்படி இந்த விஷ்ணு நாம் சொல்வதனால எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாக போயிடும் அது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய வியாதியிலிருந்து ஆரம்பித்து தீர்க்க வியாதிகள் உயிர் போகிற வரையிலும் மருந்து சாப்பிடக்கூடிய வியாதிகள் வரையிலும் அத்தனை வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது இந்த விஷ்ணு கவச்சம் இந்த விஷ்ணு கவச்சமானது கருட புராணத்தில் அச்சார காண்டம்னு சொல்லப்படுறதான முதல் சொல்லப்படுறது இந்த விஷ்ணு கவச்சத்தை நாம் எந்த ஒரு அக்ஷர தப்பும் இல்லாமல் பகவானை தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லணும் அந்த ஸ்தோத்திரம் என்னதுங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்